கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இந்த சமஸ்கரணம் பூர்வார்தம் அந்த ராசலீலைக்காக பகவான் எல்லாரையும் அழைக்கிறார் யாராருக்கெல்லாம் அந்த ராசலீலையில் வந்து பங்கேற்பதற்கு அனுமதிக்கப்பட்டார்களோ கண்ணனால் அவர்கள் வந்து அந்த அவனுடைய புல்லாங்குடலனுடைய கேட்பதிலிருந்தே யாராருக்கு அதில் வந்து அதிகாரித்துவம் இருக்கோ அவர்களெல்லாம் கூப்பிட்டார் அவரெல்லாம் வந்தார்கள் வந்த உடனே அவர்களை வரவேற்று சாமானிய தர்மத்தை சொல்கிறாப்பில் சொல்லி அவர்களை வந்து பரீட்சை பண்ணுறாப்பில் சொன்னார் கடைசியாக சாதாரண நான் ஸ்திரீ தர்மத்தை சொன்னதை பார்த்தோம் பதி கணவன் அவர் வந்து ரொம்ப கெட்ட குண கெட்ட குணங்கள் கொண்டவனாக இருக்கான் துஷீலனாக இருக்கான் கெட்ட குணங்களாக இருக்கும் நபும்சகனாக இருக்கான் குரூப்பியாக இருக்கான் அதாவது அதிருஷ்டம்னா என்னென்ன திரதமாக இருக்கும் கிழவனாக இருக்கும் முற்றாளாக இருக்கும் ஒரே வியாதி படித்தவன் இருக்கும் பணம் இல்லாதவனாக இருக்கும் அப்படிப்பட்ட கணவனானவன் பரலோகம் அடைவதற்கு வந்து ஒரு விருப்பம் கொண்ட அதாவது உத்தமகதி அடைய விருப்பம் கொண்ட ஸ்திரீகளால் கைவிடப்படக்கூடாது எக்ஸப்டு மகாபாதகமான பஞ்சமகாபாதகன் பண்ணவனான நாஸ்திகனாக இருந்து பஞ்சமகாபாதகனாக பண்ணியிருந்தால் ஒழியன் அல்லது இப்போ வந்து தர்மத்திலேருந்து மாறிட்டான்னு வச்சுக்கோங்க அதாவது கரெக்டாக பழிச்சுன்னு சொன்னால் அவன் வந்து சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடியவன் வந்து க கன்வர்ஷனில் ஆகிட்டான் குழுக்கனாயிட்டான் கிறிஸ்டின் ஆகிட்டான் அல்லது நாஸ்திகனாக இருக்கான் இல்லை பஞ்சமகாபாதங்கள் பண்ணியிருக்கான் அப்படி தவிர வந்து த்ரீகள் விடக்கூடாது இதுதான் சொல்லப்படுது அதனால் கைவிடக்கூடாது இப்போ குலத்திரிக்கும் ஜார புருஷனு அவுப்ப பத்தியம் குலத்திரியாகும் இப்படிப்பட்ட பதிகளான அதான் பத்தி வர்த்தகைகளான அத்திரிகளுக்கு ஜார புருஷன் தேங்க கிடைக்கக்கூடிய ஒரு சுக்கம் இருக்கு சௌக்கியம் அல்லது இன்பம் சந்தோஷம் அது வந்து சொர்க்கத்தை அதாவது மேல் உலகத்தை போர்க்கக்கூடியதை கெடுக்கக்கூடியது அவர்களுக்கு உண்டான கீர்த்தியை கெடுத்துடும் தடுத்துரும் அப்போது உத்தமகதியையும் புகழையும் தடுத்துரும் கெடுத்துரும் ரொம்ப துச்சமாக இருக்குது பல்கு ரொம்ப துச்சமாகுது அயசஸ்யம் எசை கெடுக்கக்கூடியது அஸ்வர்க்கியம் ஸ்வர்க்கத்துக்கு போகிறத கெடுத்துரும் கிறிச்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு அடையக்கூடியதையும் பயாவகம் பயத்தை கொடுக்கக்கூடியது லோகத்தில் சர்வத்திரி குபிச்சிடும் லோக்கத்துலையும் சாஸ்திரத்துலேயும் எல்லாம் நடை அதாவது நடை நடைமுறை வழக்குலையும் சரி சாஸ்திரங்களையும் எல்லாவற்றிலும் அது நிந்திக்கப்பட்டது அதனால் என்னை பற்றி வந்து கேட்பதுனால என்னை பற்றி பகவான் சொல்லிக்கிறார் என்னை பற்றி கேட்பதுனாலும் தூரத்துலேருந்து தரிசனம் பண்ணுறதுனால தியானம் பண்ணுறதுனாலும் கீர்த்தனம் பண்ணுறதுனாலும் எங்கிட்ட எந்த விதமான பக்தி ஏற்படுமோ அதாவது எங்கிட்ட ஒரு விதமான பக்தியும் அன்பும் ஸ்னேகமும் அந்த பாவம் என்ன ஏற்படுமோ அப்படிப்பட்ட பக்தி வந்து என் பக்கத்தில் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால தான் ஏற்படணுங்கிற அவசியம் இல்லை அதனால் வீட்டுக்கு திரும்பி விடுங்க அப்படி சாமானிய தர்மத்தை சொல்கிறார் விவரமாக பார்ப்போம் இருபத்தி ரெண்டில் முடிச்சு இருபத்தி மூணு அதனால் நீங்களாம் வந்து உங்களுக்கு தேடின்னு இருப்பார்கள் உங்களுடைய கணவன்மார்கள் குழந்தைகள் அழுகின்றன கண்ணுக்குட்டிகளுக்கு வந்து பால் ஊட்டணும் குழந்தைகளுக்கு பால் ஊட்டணும் கண்ணுகளை அவு கண்ணுக்குட்டிகளெலாம் அவுத்து விட்டு பசுக்கள்கிட்ட ஊட்ட விடணும் பால கடக்கணும் கண் கணவர்களுக்கு நீங்களாம் பணிபுரி செய்யணும் ஒருவேளை எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆழ்ந்த பிரியத்தால் அன்பால அன்பாலம் பக்தியால் ஏகபக்தியால் பிரேம பக்தியால் மனது அப்படியே பயப்பட்டு இங்கே வந்திருந்தால் அது நல்லது தான் கரெக்டு தான் ஆனால் எங்கள்கிட்ட எல்லோருமே பிரியத்தை காண்பிக்கிறார் எல்லா ஜீவராசிகளும் சேத்தனா சேதன்கள் எல்லாமே என்ன அவன் தான் பரமா அந்தரியம் அவன் தான் ஆதாரமான வஸ்து எல்லாவற்றிலும் அவன் இருக்கிறான் எல்லாவற்றிற்கும் அவன் தான் ஆதாரமாக இருக்கான் ஆண்பு காட்டு இதை பற்றினா இருக்கணும் அந்த ஆத்மாவை பற்றி அந்த பிரம்ம பிரம்ம மோகன லீலையில் பிரம்மாவினுடைய ஸ்துதிக்கு அப்புறம் சுக பிரம்மிகள் பரீட்சத்தில் அந்த வேறாந்த விஷயத்தை சொன்னாரா இல்லையா அதை பிரித்து பிரிச்சு பார்த்தோமா இல்லையா அதுதான் அதனால எல்லாரும் பரமாத்மாட்ட அன்பு காட்டுகிறார் பாக்யவதிகளை வஞ்சனை இல்லாமல் கணவர்களுக்கு பத்திகளுக்கு பணிவடை செய்வதாலும் கணவனை சேர்ந்த பந்துக்களுக்கு உபகாரம் பண்றதுனாலும் அவர்களுக்கு வந்து வேண்டியதலை செய் வேண்டிய விஷயங்களை செய்வதனாலும் கொடுப்பதனாலே தன்னை பெற்றவர்களை வந்து போற்றி வளர்ப்பதாலையும் அதான் தாய் தந்தைகள் வளர்ப்பதாலையும் பெண்கள் இது மாதிரி செய்வதுனா பெண்களுடைய பெரிய ஒரு கடமை கெட்ட பழக்கம் இருக்குது கெட்ட ஒழுக்கம் இருக்குது அழகில்லாதவன் வயசானவன் புத்தி இல்லை முட்டாள் வியாதிஷ்டன் ஏழை பணம் அப்புறம் துர்பாகியசாலி இப்படி எப்படி இருந்தாலும் மேல்லோகத்திற்கு மறுமையில் நல்ல பிறவையை அட கத்தியை விரும்பக்கூடியவள் நல்ல பிறவையை விரும்பக்கூடிய பெண்கள் வந்து பாவமில்லாத தன் கணவரை கைவிடக்கூடாது அந்த இடத்துல ஒன்று சொல்லணும்னா அந்த கணவர் வந்து அந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய பெண் அந்த மரத்தை விட்டுட்டு வேறு எதுக்காக க கணவன் மாயி போயிட்டான் நாஸ்திகனாக இருந்தா பஞ்ச மகாபாரங்கள் பண்ணக்கூடியவனாக இருந்தா அப்போ தான் அவன்கிட்டேருந்து விலகி இருக்கலாம் கணவனை விடுவதில்லை தூரம் விலகி இருக்கலாம் அவன்கிட்டேருந்து அவன் எந்த ஒரு டச்சு வச்சுக்காமல் இருக்கும் டச் வச்சுக்கலாம் மற்றபடி பெண் வந்து பெண்ணுக்கு வந்து உத உயர்ந்த கதி கிடைச்சிருக்கும் கணவன் கிடைக்காமல் போகும் அதுதான் குலமகம் பதிவ தாஸ்திரிகளுக்கு காதலனோட ஜரா புருஷனோட இருக்கிறது அவன் தேர்ந்து சுகமடைவது சொர்க்கம் போகக்கூடியதும் உத்தமகதியையும் அவளுடைய ஒரு கீர்த்தியையும் கெடுக்கக்கூடியது தடுத்து நிற்கக்கூடியதும் எல்லா விதமான ஒரு கெட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடியது அல்ப செயல் துன்பம் கொடுக்கும் கட்டத்தை கொடுக்கும் துக்கத்தை கொடுக்கும் பயம் கொடுக்கும் கெட்ட பேற வரவழைக்கக்கூடியது தர்மத்துக்கு ஒத்து போகாது தர்மசாஸ்திரங்களுக்கும் லௌகீக நடவடிக்கைக்கும் அது ஒத்து போகாத விஷயம் அதனால் நீ வந்து என்னை பத்து என்னுடைய எங்கிட்ட ஒரு பக்தியால் வந்ததுன்னா என்னுடைய திருவிளையாடலை பற்றி கேட்பது அதுதான் சிரவணம் என்னை வந்து தூரத்துலேருந்து பார்ப்பது தரிசனம் தியானம் மனசில் நினச்சி பார்க்குறது அதனால கீர்த்தனம் என்னை பற்றி பாடுவது பொழுவது பாடுவது என் பக்தி கிடைக்குமே இதனால் கிடைக்குமே பகவான் சொல்லிட்டேன் பகவானுடைய இப்போ இந்த பாகவதத்தை கேட்குறோம் இது திருவிழா பற்றி கேட்பு கேட்கறதுனால அர்ச்சாமூர்த்தியில் பகவானை பார்ப்பதுனால காண்பதனால மனசில் வந்து குருவாயிரப்பன் இல்லை புடல்வதும் கண்ணன் அதை வந்து மனசில் தியானம் பண்ணுறதுனால அவனை பற்றி பாடுவதனால கீர்த்தனால அப்போது பக்தி அதே கிருஷ்ண பக்தி கிடைக்கும் பக்கத்தில் இருப்பதனால் மட்டும் பக்தி கிடைக்கும்போது இல்லை இல்லை போய் இருக்கிறதுனால தான் பக்தி கிடைக்கும்போது இல்லை அதனால் நீங்கள் திருப்பி போடுங்களேன் வீட்டுக்கு திரும்பி போடுங்க அப்படி சொல்லி அவர்களை வீட்டுக்கு திருப்பி அனுப்பதற்கு பரீட்சை செய்கிறேன் இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் முழுக்க முழுக்க இந்த இருபத்தி ஒம்பதுலேருந்து முப்பத்தி மூணுக்குள்ளே இதால் முக்கியமான ஒரு பாயிண்ட்டெல்லாம் இருந்தேன் சம்பந்தம் இருக்கோ சம்பந்தம் இல்லையோ அந்தந்த தியாயம் முடித்தப்படுமோ இல்லை மறுபடியும் அப்படின்னு வந்து அந்த முக்கியமான பாயிண்ட் மட்டும் மறுபடியும் சமர்ப்பணம் பண்ணுவேன் அவசியம் அப் மேலே ஸ்ரீ சுக்கம் உகாச்சம் இந்த ஸ்லோகம் மாத்திரமாக இருக்கும் ஏன்னா முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் கீதம் அந்த கோபிகைகள்லாம் பிரணய கீதம்னு பாடுகிறார் அந்த பத்து ஸ்லோகங்களால் பதினோரு ஸ்லோகங்களால் பதினோரு ஸ்லோகங்களால் சாமானிய தர்மத்தை பேசின கண்ணனுக்கு விசேஷ தர்மத்தை அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள் சும்மாவான்னு இன்னும் வெறும் இடக்கை வழக்கை தெரியாத கோபிகாஸ்திரிகள அது வந்து சொல்வதற்காக நடைமுறைக்காக சொல்வார்கள் இதுவும் வைஷ்ணவ லோகத்தில் இடக்கை வழக்கை தெரியாத எட இடது கையது வலது கையதுன்னு தெரியாத மாதிரி அப்படி இருக்கக்கூடிய சாமானிய ஸ்திரீகள் அப்படியான்னு அவர்கள் ஏற்கனவே சொன்ன தே சில பேர் வந்து தேவர்கள்லாம் அங்கே பகவானுடைய அவதாரத்துக்கு உபகாரம்னு வந்துருக்கார்கள் எல்லாம் தண்டகாரண்ய ரிஷிகள் பெரிய ஞானிகள் அவரெல்லாம் வந்து க பகவானை அனுபவிக்காமல் இருக்காரு அதனால தானே அப்பறே இப்போ மூணு ஸ்லோகம் மாத்திரம் பார்ப்போம் இருபத்தி எட்டுல ஸ்ரீ சுகோபாஜா இது விபிரியமா கர்யம் கோபியோ கோவிந்த பாஷிதம் விஷன்னா பக்னசங்கல்பா சிந்தாமா புகோ துரத்தியாம் ஸ்ரீ சுகவுபாஜா இது விபிரியமா கர்ண்ய कृत्वा ோவிந்தபாஷிதம் விஷன்பா சிண்டோர முகாநியவசுச்சாஸ்வனேனிதரா அஸ்தூப்பிபுமா துகோ மருஜந்த ஊர் அம்தூஷி முகாநியவசுச்சுவனியிம்பாச்சினு அஸ்தெய்பமிபுங்க துத்துகோ மருஜந்தே ஊர்ஸ்ம்தூஷிம் ேஷம் பிரித்தரமிவாஷமான பதத்த விவரமாக நேத்தே விமிரஜே ருஜுகோபத்தை ஸ்மக்கிஞ்சினே சம்பிரமோ அபுவா பிரேஷம் பிரித்தரம் பிரேம் பிரித்தரவ பிரி பிரிஷமான பிஷம் தவர்வா நேத்தே விமிரஜே ருஜுபேஸ் ஸ்மக்கிஞ்சு சம்பிரமோ அபிரவா மறுபடியும் பார்ப்போம் இருபத்தி எட்டு இருபத்தி முப்பது சுகர் சொல்கிறார் மறுபடியும் பார்ப்போம் ஸ்ரீ சுக உச்சன் விியமா கண்ணிய இது விியமா கண்ணிய வி கண்ணிய கோப்போ கோவிந்தபாஷித்தஷண்ண சிந்தா மாபு துரத்தியம் இது விியமா கண்ணிய கோப்போ கோவிந்தபாஷிம் விஷண்ண சிந்தா மாபு துரத்தியம் கவ முயவசுனிம்பேனியூஷபுஜ துத்தோ மருஜந்த ஊதுக்கபராமூஷம் கிருவ முகவச்சுவசனிதரா சரேம் லிங்க அஸ்தூப்பமஜக்கு துகோ மிரஜன் துக்கு மிரஜன் ஊதுகராஷிம் பிரேம் பிரித்தரமிய பிராஷமான தவர்வா நேத்தே விமருஜோஸ் ஸ்விஞ்சு சம்பிரம்மக்கோ அபருவத்தனுரேஷம் பிரித்தனமிழ பிரேஷம் பிரித்தனமிவ பிரஷமான ததத்தனா நேத்தே விமருஜேஸ் ஸ்விஞ்சு சம்பிரமக்கலி அபருவத்தனுரம் முப்பதாவது அர்த்தமாக சுக்கர சொல்றார் பகவான் வந்து பரீட்சை பண்ணி பார்த்து அவர்கள் வந்து சாமானிய தர்மத்தை சொல்லி நீங்கள் வந்து குரஸ்திரீகள் அதனால ராத்திரி வேளையில் வரக்கூடாது எல்லாம் பிருந்தாவனம் ரொம்ப ரம்யமா அழகாகவும் இருக்கு என்ன எங்கிட்ட பக்தி உடனா என்னை வந்து பற்றி சிரவணம் பண்ணுவதாலையும் தூரத்தில் தரிசனம் பண்ணுவதாலையும் தியானம் பண்ணுவதாலையும் என்னை பற்றி கீர்த்தனம் பண்ணுவதாலும் எங்கிட்ட எப்படி பக்தி ஏற்படுவோ அது பக்கத்தில் வந்து தான் பக்தி ஏற்படணுங்கிற அவசியம் இல்லை பக்திங்கிறது எங்கள் கிட்டே கூடவே இருந்து நெருங்குவதால் தான் ஏற்படணுங்கிற அவசியம் இல்லை அதனால் கூட பக்கத்தில் இருக்கிறதுனால அருகில் இருப்பதனால அதனால் வீட்டுக்கு திரும்பிவிடும் அப்படின்னு சாமானிய தர்மத்தை சொல்லி அவர்களை வந்து பரீட்சை பண்ணுறாப்புல சாமானிய தர்மத்தை சொன்னார் சுகர் சொல்கிறார் இப்படி மனதுக்கு பிரியமில்லாம விப்பிரியம் பிரியமில்லாத கிருஷ்ணனுடைய வார்த்தையை கேட்டு கோவிந்தன் ஆச்சார் இப்போ தானே பார்த்தோம் கிருஷ்ணனுடைய வார்த்தையை கேட்டு கோப்பியர்கள் அவர்களுடைய மனசு விருப்பம் கோரிக்கை அது வந்து உடஞ்சு போனாப்புல நினச்சிண்டு பார்த்துண்டு அதனால் வருத்தம் அடைந்து அதனால் ஒரே துக்கம் வருத்தம் வந்து அதனால் தீரா துயரத்தை அவள் அடைந்தார்கள் தீரா துயரத்தை அடைந்தார்கள் என்ன திரும்பி போங்கிறானே என்னது கூப்பிட்டு திரும்பி போனான்னு அர்த்தம் கூப்பிட்டு மெனக்கட்டு கூப்பிட்டு குடல் ஊதி குடல் ஊதி அதில் பாஸ்வேர்டு போட்டு யாரெல்லாம் வரணும் அவர் மாற்ற வான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு மறுபடியும் திரும்பி போனேன் என்ன படி அதனால் சுஜகா சுவசனை என்ன ஒரு தீர்க்கமாக ஒரு பெருமை சூடார்கள் ஏன் அப்படிப்பட்ட வருத்தத்தால் துயரத்தால் சோகத்தால் ஏற்பட்ட பெரிய மூச்சினால் அவருடைய உதடுகள்லாம் வளர்ந்து போயிருக்கும் அதாவது சிகப்பாக இருக்கும் கோவப்பழம் போன்ற உதடுகள் சொல்லுவார்கள் இல்லையா கோவப்பழம் போன்ற உதடு சிவட சுஷ்டதே பிம்பாதனானு அப்படியே உலர்ந்து போயிடுச்சு அப்படி முகங்களை அவர்களுடைய முகங்களை தாழ்த்தி கொண்டார்கள் கீழே வச்சிருந்த காலால் பூமியில் கீறி கொண்டு இருக்கிறார்கள் ரகவதையும் சொல்ல பதில் சொல்ல முடியாமல் கீறி கொண்டுக்கார்கள் வருத்தம் வருத்தம் வேறு தொண்டை அடைக்கிறது அப்படி ஜலம் வந்து கண்கள்லேருந்து அப்படியே ஜலம் கொட்டுறது அழுக வர்றது அது வந்து என்ன ஆகுதுன்னா மை கட்டின்னு இருக்கலாம் மை தீற்றின்னு இருக்கலாம் அந்த மை வந்து எல்லாம் ஆர்கானிக் மை தான் ஏன்னா இதாக இருக்குல்ல கெமிக்கல் மெய் இல்லை ஆர்கானிக் மை அதனால் அந்த ஜலத்தால் அப்படியே கலந்து அப்படியே ஈசிக்கிற மாதிரி நான் வந்து எல்லா எந்த வேலை செஞ்சாலும் ஈசின் அந்த மாதிரி ஈசிக்கிற மாதிரி அப்படியே சொட்டுறது அப்புறம் அவர்களுடைய அந்த ஜலம் கண்ணீர் விடறது அப்படியே மா மார்பு குறைக்கும் வந்து அங்கே அலங்காரம் பண்ணிட்டு கூடிய குங்கும ஸ்தந்தனத்திலேருந்து அழிச்சின்னு வருது அப்படியே அழிச்சின்ட்டு வருது அப்படி பெரிய துக்க பாரத்தை கொண்டவர்களாக பேசாமல் வருத்தத்தோடு அழுது கொண்டு இருக்கார்கள் காலால் முகம் மிகவும் பிரியமானவன் பிரேஷ்டன் ரொம்ப பிரியமானவன் பிரியமில்லாத மாதிரி பேசுகிறாங்க பிரியமையானவன் பிரியமில்லாமல் பேசுகிறாங்க அப்படி பேசக்கூடிய கண்ணனை பார்த்து கிருஷ்ணனை அடைவதற்காக எல்லா விருப்பங்களையும் விட்டுட்டும் அதாவது எல்லா எந்தெந்த ஆசைகள்லாம் இருக்கும் சாதாரண ஆசைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிடும் அதாவது ஃபைனல் கால் வருது அந்த ஃபைனல் கால் வந்து பட்டுன்னு கிளம்பிடு எல்லாத்தையும் விட்டு பட்டுன்னு போட்டு விடுவோம் அந்த அப்படி எல்லாத்தையும் பட்டுன்னு எ எதையுமே பார்க்காம விட்டு கிளம்பின அப்படி எல்லா விருப்பங்களையும் விட்டுட்டும் இழந்து கிருஷ்ணன் டையே ஆசை கொண்டவர்கள் அவர்கள்ட்டையும் அன்பு கொண்டவர்கள் அவனையே ஒரு அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏகபக்தி பிரேம பக்தி கொண்டவர்கள் அவர்கள் வந்து அழுது கொண்டு கண்ணீர் நிறைந்த பார்வையோடு எழுந்து கண்களை தொடச்சிக்கிறார்கள் வேறு வழியில் நான் வருத்தமாக இருக்கி துயரத்தோட அந்த அழுகையோடு இருக்கக்கூடிய ஜலத்தை தொழைச்சுட்டு கொஞ்சம் கோபத்தோட தழுதழுத்த குரலை உடன்று பேச ஆரம்பித்தார்கள் சரியான பதில் கொடுக்குறார்கள் அவர்களுக்கு கண்ணனுக்கு கொடுக்குறார்கள் விவரமா சுகர் சொல்கிறார் மனசுக்கு பிரியம் இல்லாது பிடித்தம் இல்லாது இனிதில்லாது ஒற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் கிருஷ்ணனுடைய பேச்சை கேட்ட கோப்பிகைகள்லாம் இன்னும் வர வாங்க வாங்க சொன்னால் வாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாம் அழகாக இருக்குது இந்த பிருந்தாவனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அட்மாஸ்பியர் அந்த சன்னிவேசம் அந்த வெதர் கண்டிஷன் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படி அழகாக வந்து சந்திரன் கிடனத்தோல் அப்படி இருக்குது காற்று அழகாக வீசுகிறது யமுனை யமுனிலேருந்து மெல்லிய காற்று வந்து மர மரங்களுடைய தளிர்களை அப்படி தொட்டின்னு வருது பார்க்குறதுக்கு ஒரு கலரில் எப்படி அப்படி முழுக்க அழகாக இருக்குது ரம்யமாக இருக்குது அப்படின்னு அதெல்லாத்தையும் வெதர் கண்டிஷன்லாம் போய் கண்ணனுடைய கோபிகைகள் தங்களுடைய சங்கல்பம் எண்ணம் அவருடைய விருப்பம் நிறைவேறத பார்த்து மனசு அப்படியே உடைஞ்சு போயிருக்கும் தாங்க முடியாத ஒரு துக்கமும் அப்போ பெருமூச்சு எப்பவும் வரும் இல்லையே அதாவது மிகவும் ரொம்ப துக்கமாக இருக்குது துயரமாக இருக்குது தாங்க முடியாத ஒரு சோக்கமாக இருக்கு அப்போ பேச முடியல அப்போ பெருமூச்சு அப்படின்னு பெருமூச்சு வரும் அப்படி பெருமூச்சால் விட்டுக்கொண்டும் உதடுகள்லாம் சகப்பாக இருக்கக்கூடிய கோவை பழம் போல உதடுகள் சொல்லுவார்கள் அது அப்படியே காஞ்சி போகிறாப்புல காஞ்சி விடுவோம் முகம் வந்து தழு தழுத்தி வச்சுக்கிறார்கள் அப்போ பூமியை பார்க்குறாப்பு கால்களால் தரையை கீரிண்டும் அதாவது கட்டவர்கள் கால் கட்டவர்களை தரையை கீரிண்டு போடுறாப்பு உண்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கண் கண் மயிருக்கு அதெல்லாம் சொன்ன மாதிரி ஆர்கானிக் மை கண் மை வந்து இவர்களே தயாரித்தது வந்து தானாக போயிடும் அது வந்து கெமிக்கல் மாதிரி வந்து ஒன்றும் கஷ்டப்படுத்தாது அது ஜலப்பட்ட உடனே கண்களில் அழுகாக வருது அழுகை ஜலம் உடனே அப்படியே கசிஞ்சு கரைஞ்சி வருது இந்த அப்போ அழுகை கண்ணீரோட அந்த மை கசிஞ்சு அப்படியே வந்து சரீரத்தில் மார்பல் இருக்கக்கூடிய அந்த குங்குமம் சந்தனம் இருக்குது அது அழிஞ்சு போகிறாப்பில் வருதையும் அப்படி அவர்களுக்கு தாங்க முடியாத பெரிய ஒரு துயரம் ஷோகம் வருத்தம் அதை மனசில் சுமந்துட்டு மௌனமாக நிற்கிறார் அப்புறம் இப்படி பிரியமான இந்த கிருஷ்ணன் பிரியமில்லாதவனால் மட்டும் பேசுகிறானே கொஞ்சம் கூட பிரியமில்லாம நாமும் இவனுக்காக எல்லா விதமான விஷயங்களையும் விட்டும் பற்றுதல்கள் விட்டு ஆசைகளை விட்டு விடவேண்டிகள் எல்லாத்தையும் விட்டுட்டோம் இவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மேலாக இருக்கக்கூடிய உயரமாக உயர்த்தி இருக்கக்கூடிய ஆசை வைத்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு வருத்தப்பட்டவர்கள் வந்து வருந்திண்டே அழுது புலம்பி அதனால் கண்கள்லாம் செவந்து இருக்கு அந்த மை வேற தீட்டின் இருக்கா உடச்சுட்டு பதட்டத்தால் அப்படியே தழுதரத்த குரலில் கோபத்தோட கொஞ்சம் கோபத்தோட பிரியத்தோடையும் கோபத்தில் தழுதர்த்த குரலையும் பேச ஆரம்பித்தார் இப்போ தான் வருது கோபியோ ஊச்சுன்றது இல்லையா இது அஞ்சு விதமான கீதங்கள் அஞ்சு விதமான கீதங்கள் சொல்கிறோம் வேணு கீதம் முன்னாலே பார்க்கும் இது வேணு ஊதுகிறான் இல்லையா அப்போ கோபிகள் தான் சொல்லின்றுதாருங்க அதுதான் வேணு கீதம் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் இப்போ பார்க்குறது இருபத்தி ஒன்பது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் நாற்பத்தி ஒன்று சொல்லப்பட்டது பிரணய கீதம் பிரணய கீதம் அடுத்தது முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் ரெண்டு அத்தியாயம் தாண்டினோம்னா ரெண்டாவது இதுக்கடையிலேருந்து ரெண்டாவது கோபிகா கீதம் எல்லாேருக்கும் பிரசித்தமான விஷயம் பதினெட்டு ஸ்லோகத்தில் இருக்கிறது கோபிகா கீதம் அதுக்கப்புறம் முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் யுகல கீதம்னு வரும் ரெண்டு ரெண்டு கோபிகைகள ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்வார் இது இந்த கோபிகா கீதம் ராத்திரியில் பாடினது யுகல கீதம் வந்து பகல் வேளையில் பாடினது அது பிரமர கீதம்னு நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பின்னால் வருது வண்டு வருது யுத்த உத்தவ சுவாமியை கண்ணனுடைய தூத்தனாக அப்போது கண்ணனையும் உத்தவனையும் அந்த வண்டியையும் பார்த்துட்டு மூணு டைரக்ஷனில் அவர்கள் வந்து அவர்களுடைய வருத்தத்தை காண்பிப்பார் அது பிரமர கீதம் இப்படி அஞ்சு கீதங்கள் வசத்தியாக பெரியவர்கள்லாம் காண்பிக்கிறார்கள் பாகவதத்தில் அந்த பிரணய கீதம் இது முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஒன்று பதினோரு ஸ்லோகங்களில் முதல் அஞ்சு ஸ்லோகம் பார்ப்போம் கோபியூச்சு பவான் கத்திரும் சர்வபான் தவபாதம் மூலம் பக்தாபஜஸ்வதுமாத்திய தேவோ யதாதி புருஷோ நைம்ோதி பதிரும் அந்த பாதமூலம் பத்தபஸ் தர்விரமாத்தியமன் தோோயிபுருஷோ அதுதேப்பாத்மா அனுவத்ரங்க தீணாஸ் தர்மவிம் தொயோக் அஸ்தமித்தே யேஷ்டோ பன் அனும்தான் கிளபுராத்மா பற்ற பத்தியசுதாத்மா கீழாம் சுதர்மீதி அஷ்டே மமேதுபேச பதேசே பிரேஷோதான் குவீத்தை ரிம் குச்சலாத் ஆமன் நித்திய பிசுதபிராத்திம் தன்னீரப்பரமேஸ்வரமாஸ்வச்சி ஆசா தைச்சிரா அரவிந்தேற்ற நியங்கரது ரொம்ப வசத்தியான குவந்தி கீழுவீத்லத்தம் குஷலாஸ்ம ஆமன் நித்திரிய பசுதாக்கியம் தன்னீரப்பரமேஸ்வரமாஸ்வச்சி ஆசா தைச்சிரா அரவிந்தேற்ற சித்தம் சுகேனாபம் கிரகேஷம் சித்தம் சுகேன அப்பகிருடத்தில் அப்படி ஆரஸ்மசோ பெரிய எண்ணீட்டு கரவியகம் பாதோ பதம் நலத்தை தவ பாதமூலா கதம் வஜமோ கரவா கிங்வா சித்த சுகேன அப்பகம் நர்ஷ்டே கரவியகே பாதோோ பரமச்சிரா தவ பாரமூலா தேவையா கோ கரமாக சிந்தாங்கனாத்து அராமத்தூரேண ஆசாவலோக்கலீதா நோச்சேத்து வய விரஜா உபய்தேனோ பதவீம் சகேத்து சிந்தாங்கன அதராமூரேண ஆசாவலோக்கலீத்தஜா நோச்சேத்து வய விரஜா யானினை யாம பதிவோம் பதவியும் சகேஜன் முப்பத்தி அஞ்சு ஆவத்தி இருக்கும் மறுபடியும் ஒரு ஆவர்த்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி அஞ்சு பார்ப்போம் அதுக்கப்புறம் அர்த்தத்தை பார்ப்போம் கொஞ்சம் கோத்து கோத்து கோத்து தான் சொல்வோம் அதை வந்து அந்த பாவத்தில் வந்து அதை புரிந்து வேண்டும் மேலே பார்ப்போம் கஷ்டம்